வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலமையிலும் வாதத்தினால் உண்டாகும் வலி வீக்கம் நீங்க எளிய முறை கொப்பரை தேங்காயை நன்றாக துருவி விலக்கண்ணையில் இட்டு வதக்கி அதை துணியில் இளம் சூடாக பொறுக்கக்கூடிய அளவு சூடாக வைத்து ஒத்தனம் கொடுத்து வந்தால் வலி வீக்கம் நீங்கிவிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு உரை மீண்டும் சந்திப்போம்